அவர்கள் விட்டு தமது குழுவினரிடம் சென்று அவர்களுக்கு இமாம தொழுகை நடத்துவது வழக்கம் ஒருமுறை விஷா தொழுகை நடத்தும் போது அல் பக்ரா அத்தியாயத்தை உதினார்கள் அப்போது ஒரு மனிதர் தொழுகை விட்டு விலகி சென்றார் தொழுது முடித்ததும் மொஹத் பின் ஜபல் ரலி அல்லாஹூன் அவர்கள் அவரை கண்டித்தார்கள் இந்த செய்தி நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு தெரிய வந்த போது நீர் என்ன குழப்பவாதியா என்று அவர்களை நோக்கி கூறினார்கள் மேலும் நடுத்தரமான இரண்டு அத்தியாயங்களை ஓதி தூழுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஜாபிர் ரதி அல்லாஹ் இதை அறிவிக்கும் அம்ரு அந்த இரண்டு அத்தியாயங்கள் எவை என ஜாபிர் அதி அது எனக்கு நினைவில் இல்லை என்றும் குறிப்பிட்டார்கள்